அவர்கள் கூறினார்கள் உங்களுக்கு தலைவராக நியமிக்கப்படுபவர் கருப்பு நிறமுடைய நீகுரோவான உலர்ந்த திராட்சை பழம் போன்ற தலை உடையவராக இருந்தாலும் அவருக்கு கட்டுப்படுங்கள் அவர் சொல்வதை கேட்டு நடங்கள் இதை அணியல்லாகவும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள்